அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவளியில் தேசிய மாணவியல் இந்திரன் சிந்தனையின் தலைப்பு சிறந்த தலைமை மிகப்பெரிய தலைவர்கள் குறிக்களோடு பேசுவார்களே தவிர குறிப்புகளோடு பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அதற்காக நிறைய செலவு செய்வார்கள் அது யாருக்கும் தெரியாமல் இரகசியமாகவே வைக்கப்படும் பல ஆண்டுகள் உழைத்த உழைப்பின் பின்னணியில் எழுப்பப்பட்ட கோபுரமாக அவர்களுடைய கடைசி நேர முயற்சிகள் அவற்றை செழுமைப்படுத்தும் தலைமைக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் அடுத்த நிலையில் இருப்பவரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர்களை அடிக்கடி குறுக்கு விசாரணை செய்ய மாட்டார்கள் மிகுந்த சாமர்த்தியத்துடன் அவர்கள் தகுந்த நபர்களை தேர்ந்தெடுப்பார்கள் ஒப்படைத்த பிறகு அவர்கள் பணியை முடிக்கும் வரை தலையிடாமல் இருப்பார்கள் தேவையான சுதந்திரத்தையும் மூல ஆதாரங்களையும் அளிப்பதன் மூலம் அவர்கள் ஒருவரின் இயல்பான ஆற்றல் வெளிப்படுவதற்கான சூழலை உருவாக்குவார்கள் மிக சிறந்த தலைவர்கள் அடுத்த நிலையில் பண்புடன் பலர் உருவாவதை ஊர்ஜிதம் செய்து கொள்வார்கள் நானே நிலையானவன் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் பணியாற்றாமல் எந்த நேரத்திலும் தனக்கு ஒன்று நேர்ந்தால் அடுத்த கோட்டையை தாங்கி பிடிக்க தயாராக வைத்திருப்பார்கள் அதற்கான பயிற்சி களமாக அவளுடைய செயல்பாடுகள் இருக்கும் சிந்திப்போம் நாமும் சிறந்த தலைமை பண்போடு செயல்படுவோம் நன்றி